ओम प्रपन्न तोत्र कृष्णाय असक्त बुद्धि सर्वत्र जितात्मा கிருஷ்ணா கீதமே நம அசத்தி ஜித்த நைஷிம் பரமா சன்னியசேன அசத்தி பகவான்ஷர் ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்து அவர்கள் மன தூய்மை பெற்று மெய்ப்பொருளை உணர்ந்து முக்தி அடைய வேண்டும் என்பதை இந்த கீதா சாஸ்திரத்திலே திரும்ப திரும்ப உபதேசம் செய்திருக்கிறார் இப்பொழுது கடைசியாக இந்த கருத்தைத்தான் பகவான் உபதேசம் செய்கிறார் அதாவது கடமைகளை செய்து கடமைகளிலேயே உழன்று கூடாது வாழ்க்கையின் பிற்காலத்திலே அல்லது பக்குவத்தை பொறுத்து நமக்கு உடம்புலேயும் கர்மம் பண்ணுறதுக்கு சக்தியும் இருக்காது ஆனால் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் முறையாக செய்துவிட்டு எங்கும் பற்றில்லாமல் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் சத் சங்கத்தினால்தான் அது முடியும் சர்வத்திர அசக்த புத்தி அப்படின்னு சொன்னால் தன்னுடைய உடம்புலேயும் சரி தன்னுடைய குடும்பத்திலையும் சரி சமூகத்திலையும் சரி ஒரு காலத்தில் பற்று வைத்து ஈடுபாட்டோட செயல் புரிந்திருப்போம் பிறகு பற்றை நன்றாக நீக்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் உடலிலிருந்து உயிர் பிரிவதற்கு முன்பே பற்றை விட்டுவிட வேண்டும் பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் என்றார் திருவள்ளுவர் பற்றான் பற்றினை பற்றுவதற்கு பற்று விடுக அப்படின்னர் பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடர்க்கு பற்றுவிடற்கு பற்றான் பற்றினை பற்ற வேண்டும் என்று உபதேசித்திருக்கிறார் அது நமக்கு தெரியும் ஆகவே எப்பொழுதும் எங்கும் சர்வற்ற சர்வதான் நாம் சப்ளை பண்ணிக்கணும் பற்றற்றவனாய் எதிலும் பற்றில்லாதவனாய் ஜிதாத்மா ஜிதாத்மா சொன்னால் மனதை நன்றாக கட்டுப்படுத்தி வெற்றி கொண்டுன்னு அர்த்தம் ஆத்மான்னா இந்த இடத்துல உள்ளம்னு அர்த்தம் மனசு சூக்ஷரீரம் இந்த சூக்மசரீரத்தை நன்றாக கட்டுப்படுத்தி அதை வெற்றி கொள்வதுன்னு அர்த்தம் ஜிதாத்மா விகத்பிருகா விகதஸ்பிருகான்னா எதிலும் ஆசை இல்லாதவன் அதாவது இந்த உடல் வாழ்க்கையை நடத்துறதுல கூட ஆசை இல்லாமல் இருக்கிறது தேக ஜீவித போகேஷூ விகதாஸ்பிருகா அதாவது இந்த உடல் வாழ்க்கையை நடத்தணும் இதை எப்படியாவது எண்ணத்தை கூட விட்டுவிட்டு ஏதோ இருக்கிற வரைக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோபாவத்தோடு இருந்து கொண்டு ஆக உடல் பற்றையும் விட்டு அர்த்தம் அதில் நன்றாக அடங்கி இருக்கிறது அப்படி இருந்து கொண்டு சன்னியாசேன ஆதிசங்கரர் சொல்கிறார் நல்ல ஞானத்தோடு கூடிய துறவு வாழ்க்கையினால் அனைத்து செயல்களையும் விட்டுவிடுவது துறவு அனைத்து பற்றுகளையும் அனைத்து செயல்களையும் விட்டுவிடுவது தான் துறவு அதாவது சமூகத்திற்குரிய செயல்கள் தான் கடைபிடிக்க வேண்டிய ஆன்மீக கடமைகள் குடும்ப கடமைகள் எல்லாவற்றையும் நன்றாக துறந்துவிட்டு சம்நயாசேன பரமாம் நைஷ்கர்மிய சித்திம் அதிகச்சதி மேலான நைஷ்கர்மிய சித்தின்னு சொன்னால் மோக்ஷம்னு அர்த்தம் அதாவது நிஷ்கிரியாத்மஸ்வரூப அவஸ்தான லக்ஷணம் சித்திகிங்கிறார் ஆதிசங்கரர் அதாவது செயலற்ற ஆத்மஸ்வரூபத்தை மோக்ஷத்தை தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபமாகிய அகர்மஸ்வரூபமாகிய பிரம்மஸ்வரூபத்தை அதுதான் நிஷ்கர்மியம் அதை அடைகிறான் ஆக எங்கும் பற்றற்றவனாய் உள்ளத்தை நன்கு வென்றவனாய் எதிலும் ஆசை இல்லாதவனாய் செயல்களை நன்கு துறந்தவனாய் உண்மையை உணர்ந்தவனாய் மேலான மெய்ப்பொருளை செயலற்ற மெய்ப்பொருளை தன் சொரூபமாகவே உணர்ந்து மோட்சத்தை அடைகிறான் என்பது இந்த ஸ்லோகத்தின் சரியான பொருள் அசக்த புத்தி சர்வற்ற ஜிதாத்மாவிகத்பிருக நைஷ்கர்மியசித்திம் பரமாம்